तापत्रय சச்சிதானோத்திய தாபய விநாய் ஸ்ரீகிருய வய நுமரி துோதே நைப்புனாணீஷர் உதவர்க்கு மேலும் இந்த வாழ்க்கையை பற்றின உண்மைகளை எல்லாம் உபதேசம் பண்ணுகிறார் கர்மாணி துக்க உதர்காணி எல்லா விதமான செயல்களும் மேலும் மேலும் துன்பத்தையே தருகின்றன அப்படிங்கிறார் உதர்காணி துக்க உதற்காணின்னு சொன்னால் துன்பத்தை வளரச் செய்கிறது எல்லா செயல்களும் துன்பத்தை வளர செய்கின்றன முழுமையாக நல்ல செயலை யாராலையும் செய்துவிட முடியாது ஆகவே தீமைகள் கலக்கத்தான் செய்யும் முழுமையான நற்செயல் என்பதும் இல்லை முழுமையான தீய செயலும் இல்லை ஆனால் இன்பத் துன்பங்கள் கலந்திருக்கின்றன பெரும்பாலும் துன்பத்தையே அவைகள் வளர்க்கின்றன மனிதன் எவ்வளவு இன்பங்கள் இருந்தாலும் துன்பத்தையே அவன் கவனம் செலுத்துகிறான் சிறு துன்பம் இருந்தாலும் அவன் துன்பம் அந்த துன்பம் நீங்க வேண்டும் என்பதற்கே உழைத்து கொண்டிருக்கிறான் பெரிய இன்பம் இருப்பதை அவன் கவனிப்பதில்லை இதெல்லாம் வாழ்க்கை நடைமுறை உண்மைகள் ஆகினால் என்ன பண்ணுறான் தைகி புனகா தேகேனக் குருவன்னு கர்மபிகி ஆ கர்மங்களெல்லாம் துன்பத்தை மேலும் மேலும் வளர்க்கக்கூடியது தான் ஆனால் என்ன பண்ணுகிறான் இந்த ஜீன் மறுபடியும் மறுபடியும் அந்த கர்மங்களை கொண்டு தேகேன தைஹி குருவன் வியாக்கியானக்காரர் இப்படி சொல்கிறார் அதாவது தேகேன துக்கோதர்க்காணி கர்மாணி குருவன் தைஹி புனம் ஆபதே அப்படிங்கிறார் இந்த ஜீவாத்மா இந்த மனுஷரீரத்தில் மாத்திரம்தான் இவனுக்கு கர்மா பண்ணவும் கர்மத்தை அனுபவிக்கவும் வாய்ப்பு இது வந்து கர்மஜன்மா ப்ளஸ் போக ஜென்மம் மற்ற சரீரத்திலாம் வந்து இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறதோடு சரி இன்பத் துன்பங்களுக்கு காரணமான கர்மாவை பண்ணுறதுங்கிறது மனுஷ சரீரத்தில் மாத்திரம்தான் மனித உடம்பை தவிர மற்ற உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு புண்ணிய பாப வியவஸ்தை கிடையாது அதாவது புண்ணிய பாபத்தை உண்டு பண்ண முடியாது மனுஷ சரீரத்தில் தான் புண்ணிய பாபத்தை உண்டு பண்ணுறதுங்கிறது இருக்குது புண்ணிய பாபத்தோட பலனான சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுங்கிறது எல்லா சரீரத்திலையும் இருக்குது மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மா தேகத்தினால்ங்கிறார் இந்த உடம்பால் துன்பத்தையே மேலும் மேலும் தரக்கூடிய கர்மங்களை செய்து கொண்டு இன்னொரு கோணத்தில் சொன்னால் அர்த்தகாமத்துக்கான கர்மாக்களையே செய்து கொண்டு அது வைதிகமாக இருக்கட்டும் லௌக்கிகமாக இருக்கட்டும் கர்மா எல்லாம் வந்து அர்த்தம் நிறைய பொருள் வேணும் நிறைய புலனின்பம் வேண்டும் அப்படின்னு வைதிகமாக பண்ணுறான் லௌக்கிகமாகவும் காரியங்கள் எல்லாம் விவசாயம் பண்ணுறதோ மற்ற காரியங்கள்லாம் உத்தியோகங்கள்லாம் பண்ணுறதோ எதுக்குன்னா அதுலையும் அர்த்தகாமந்தான் தாத்பரியம் ஆக புண்ணிய கர்மா பண்ணுறதுலேயும் அர்த்தகாமத்தை தாற்பயமாக கொண்டு பண்ணுறான் தேஹேன துக்க உதற்கானி கர்மாணி குருவன்னு புனகா மறுபடியும் தைஹி தைஹி கர்மபிஹின்னு அர்த்தம் அந்த கர்மங்களால் அந்த கர்மத்துக்கு பலனை அனுபவிக்கணுமே தேகம் ஆபஜத்தே புனகா தேகம் ஆபஜத்தே மறுபடியும் ஏதாவது ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறான் இன்னொரு பாடிக்குள்ள புகுந்துக்கிறான் பண்ண கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பாவத்துக்கு தகுந்த மாதிரி புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி சரீரங்கள் வருகிறது தத்தரை கிம் சுகம் மர்த்திய தர்மீனா அப்படிங்குற என்ன சுகம் இருக்குது தத்த நான் என்ன அர்த்தம் இந்த திரும்ப திரும்ப கர்மா பண்ணி கர்மா பண்ணினா கர்மபலம் கர்மபலத்தை அனுபவிக்கிறதுக்கு ஜென்மா ஜென்மத்தில் மறுபடியும் கர்மா இப்படியே போயின்ட்டு இருக்கே ஒன்று இல்லாட்டி கர்த்திருவம் இது ரெண்டும் மாற்றி மாற்றி போயின்ண்டே இருக்குது மர்த்திய தர்மிணா சுகம் கிம் அழிகின்ற ஷரீரத்தை உடைய இந்த ஜீவனுக்கு இந்த சரீரத்தினால் செய்யப்படும் கர்மங்களினால் என்ன சுகம் இருக்கிறது அப்படின்னு உத்தவர்ட்ட சொல்கிறார் மர்த்திய தர்மினகானன்னு அர்த்தம்னா அழிகின்ற உடலை உடைய ஜீவாத்மாவுக்கு அப்படின்னு அர்த்தம் அது அழியாது ஜீவாத்மா அழியாது உடம்பு அழியக்கூடியது அழியக்கூடிய உடலை உடைய இந்த ஜீனானவன் இந்த ஜெ தேகத்தினால் கர்மாக்களையே செய்து கொண்டிருக்கிறான் ஆகவே கர்மத்தை சந்நியாசம் பண்ணுற புத்தி வேணுங்கிறார் அதான் விஷயம் அது தொடர்ந்து அவர் சொல்ல போகிறார் பார்ப்போம் எந்த உயர்ந்த பதவியை அடைஞ்சாலும் பயங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறார் அதை நாம் பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் நாம் பார்ப்போம் பகவானுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணுவோம் கர் எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்